வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி நூற்று நாற்பத்தி ஏழாவது செய்தி சேவை ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில செய்திகள் தொகுத்து வழங்குவார் அறிமோளம் தமிழக செய்திகள் ரஜினி மக்கள் மன்றத்திலிருந்து ராஜு மகாலிங்கம் நீக்கப்படவில்லை என்று மன்றத்தின் நிர்வாகி சுதாகர் அறிவித்துள்ளார் கோவை நீலகிரி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் கணமலை நீடிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது காவல்துறையினர் வாரம் ஒருமுறை தனது குடும்பத்தினருடன் செலவழிக்க அனுமதிக்க வேண்டும் என்று நீதிபதி கிருபாகரன் அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் ஐம்பதாயிரம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு தர ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது நீட் தமிழ் மாணவர்களுக்கான நூற்று மதிப்பெண் வழங்கும் நீதிமன்ற உத்தரவில் தமிழக அரசு மெத்தனமாக இருப்பது பற்றி டாக்டர்கள் சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது மக்கள் நீதி மையத்தின் உயர்நிலை குழுவை திடீரென கலைத்த நடிகர் கமல்ஹாசன் புதிய நிர்வாகிகளை அறிவித்தார் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் நேற்று மாலை பலத்த காற்றுடன் மழை பெய்தது நீட் தேர்வை தமிழில் எழுதியவர்களுக்கு மதிப்பெண் வழங்குவது தொடர்பாக சிபிஎஸ்இ நடவடிக்கையை பொறுத்து தமிழக அரசு முடிவு செய்யும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தகவல் தெரிவித்துள்ளார் சட்ட பல்கலைக்கழக ஐந்து ஆண்டு ஹானர்ஸ் சட்டப்பிடிப்பில் விருப்பமான பாடப்பிரிவை தேர்வு செய்த மாணவர்களுக்கு சட்டத்துறை அமைச்சர் சி சண்முகம் ஒதுக்கீட்டு ஆணையை வழங்கினார் தமிழக அரசின் ஒராண்டு சாதனைகளை மக்களிடம் சேர்க்க அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் ஆயிரம் இளைஞர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொள்கின்றனர் கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கடந்த சில நாட்களாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு படிப்படியாக அதிகரித்து வருகிறது இந்திய செய்திகள் ஆந்திர மாநிலம் அனந்தப்பூர் மாவட்டத்தில் நேற்று மாலை தனியார் இரும்பு தொழிற்சாலையில் திடீரென கேஸ் கலசிவு ஏற்பட்டது இதில் ஐந்து தொழிலாளர்கள் மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்தனர் நீதிமன்றங்களுக்கு மேல்முறையீடு செய்வதற்காக தொடக்கநிலை வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து வரி வழக்குகளில் நாற்பத்தி ஒரு சதவீதம் குறைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சராக பொறுப்பு வகிக்கும் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் முஸ்லீம் சமூகத்தை குறிப்பிட்டு பேச வேண்டாம் எனவும் இதன் மூலம் பாதிப்புகள் ஏற்படுகிறது எனவும் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தியை சந்தித்து அச்சமூக அறிஞர்கள் வலியுறுத்தியுள்ளனர் நாடு முழுவதும் வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் மக்களுக்கு உதவி புரிய தேசிய பேரிடர் மீட்பு மற்றும் நிவாரணப் படைகளை மத்திய உள்துறை இணையமைச்சர் கிரண் ரிஜிஜூ ஆய்வு செய்தார் அசாம் மாநிலத்திற்கு பிற மாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்படும் கடல் மீன்களில் பார்மாலின் கலந்து இருப்பது உறுதியாகியுள்ளதால் அந்த மீன்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் துணை முதல்வராக தலித் சமூகத்தை சேர்ந்தவரை பதவியில் அமர்த்த பாஜக திட்டமிட்டு வருகிறது இதன் மூலம் மக்களவைத் தேர்தலில் மாயாவதி அகிலேஷ் யாதவ் கூட்டணியை முறியடிக்க முயற்சி நடைபெறுகிறது தமிழகத்தில் செயல்படும் அம்மா உணவகத்தைப் போன்று ஆந்திர மாநிலத்தில் அறுபது இடங்களில் அண்ணா கேன்டீன்களை முதல்வர் சந்திரபாபு நாயுடு தொடங்கி வைத்தார் அயல் நாட்டுச் செய்திகள் தெற்காசியாவின் மிகப்பெரிய பாறை சிற்பங்களில் ஒன்றாக இருந்து வந்த ஸ்வாட் பல்லத்தாக்கு புத்தரிசிலை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தெஹ்ரி தலிபான் அமைப்பினரால் தகர்க்கப்பட்டது ஏழாம் நூற்றாண்டில் வடிவமைக்கப்பட்ட இந்த பாரை புத்தர் சிற்பம் தற்போது மீண்டும் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு இத்தாலி நிபுணர்களின் உதவியுடன் வடமேற்கு பாகிஸ்தானில் நிர்மாணிக்கப்பட்டது ரஷ்யாவில் நடந்து வரும் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை குரேஷியா வெளியேற்றியது இந்தியர் ஒருவர் அறுபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு உலகின் மிக நீளமான தனது விரல் நகங்களை அமெரிக்காவில் ஒரு அருண்காட்சியகம் சார்பில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் வெற்றினார் சீனாவில் அரசுக்கு விரோதமாக செயல்பட்டதாக பிரபல மனித உரிமை செயல்பாட்டாளர் கின் யாங்மீனுக்கு பதிமூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ட்விட்டரில் பின்தொடர்பவர்கள் அதிகம் உள்ள அரசியல் தலைவர்களில் முதலிடத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் உள்ளார் இரண்டாவது இடத்தில் மூன்றாவது இடத்தில் பிரதமர் மோடியும் உள்ளனர் வணிகச் செய்திகள் அலுவலகம் அமைக்க அதிக செலவு பிடிக்கும் நகரங்கள் வரிசையில் ஒன்பதாவது இடத்தில் புதுடில்லியில் உள்ள கண்ணாட் பிளேஸ் உள்ளது இங்கு ஒரு சதுர அடிக்கு டாலர் வாடகை செலுத்த வேண்டியிருப்பதாக சிபிஆர்இ ஆலோசனை மையம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது ரொனால்ட் நிறுவனத்தின் பிரபலமான கிட் மாடல் கார் விபத்து சோதனையில் வெற்றி பெறவில்லை இந்தியாவில் சராசரியாக ஒரு தகவல் திருட்டால் ரூபாய் பதினொன்று புள்ளி ஒன்பது கோடி அளவுக்கு இழப்பு ஏற்படுவதாக ஐ நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரியவந்திருக்கிறது ஐடி பி ஐ வங்கியில் ஐம்பத்தி ஒரு சதவீத பங்குகளை வாங்குவதற்கு எல் க்கு அனுமதி கிடைத்திருக்கிறது ஓடபோன் மற்றும் ஐடியா நிறுவனங்கள் இணைப்புக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் மனோஜ் சின்ஹா தெரிவித்திருக்கிறார் ஜப்பானிய நிறுவனமான டோரி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் ரூபாய் ஆயிரம் கோடி முதலீட்டில் ஆலை அமைக்க திட்டமிட்டுள்ளது இங்கிலாந்துக்கு எதிராக நாட்டிங்கமில் நடைபெறும் முதல் ஒரு போட்டியில் இந்திய கேப்டன் விராட் கோலியினால் முதலில் பேட் செய்ய தைரியமாக அழைக்கப்பட்ட இங்கிலாந்து மீண்டும் குல்தீப் சூழலில் சிக்கி திணறி ஒரு ரன்கள் எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் எழுந்தது பிரான்ஸ் வெற்றி கால்பந்தட்டத்துக்கு வெட்கக்கேடு என்று பெல்ஜியம் கோல் கோட்வா கடுமையாக சாடியுள்ளார் சுமார் அரைநூற்றாண்டுக்கு பிறகு உலகக்கோப்பை கால்பந்து இறுதி திருவிழாவில் களம் காணும் இங்கிலாந்தின் கனவை குரேஷியா நேற்று தகர்த்தது இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வெளியேற்றியது தமிழ்நாடு பிரீமியர் லீக் டி போட்டியில் வெளிமாநில வீரர்கள் யாரும் விளையாடக் கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது திரைச்செய்திகள் சந்தோஷத்தில் கலவரம் படத்தின் டிரெய்லர் வெளியிடப்பட்டது பிக் பாஸ் இரண்டு புரோமோவில் காட்டப்பட்டது போல் மகத்துக்கும் பாலாஜிக்குமான சண்டை நேற்றைய நிகழ்ச்சியில் வெடித்தது இத்துடன் நட்டினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் அறிவோம் அஞ்சல் தலை இது போன்ற பல தரமான ஒழிக்கோப்புகளை தினந்தோறும் கேட்டு சுவைக்க டபிள்யூ என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் நன்றி வணக்கம்